ஏதுவாளே ஒளிவிழாது பெயர்த்திட வேண்டி முன்னம் ஓதிய மூன்றையும் தான் ஒழித்திட வேண்டுமத்தில் ஏது நல்லு பாயமெண்ணில் பாட்டி சொல்றார் ஓதிய சொல்லப்பட்ட இந்த ஒழிவியலாது ஒதித்த இந்த நீக்கமில்லாமல் உதித்து கொண்டே இருக்கின்ற இந்த பேதமான போபந்தத்தை அநேக பிரகாரமாக பிரிந்து பிரிந்து இருக்கின்ற சம்சாரமாகிய பந்தத்தை பெயர்த்திட வேண்டி நாசம் செய்ய வேண்டி முன்னர் முதலிலே ஓதிய மூன்றையும் சொல்லான் என்ற சாஸ்திரம் சொல்லான் என்ற இந்த மூன்றையும் தான் ஒழித்திட வேண்டும் அப்படி ஒழிக்க வேண்டும் அத்தில் அப்படி சொல்லப்பட்ட மூன்றில் ஏது நல் உபாயம் எண்ணில் எது நமக்கு நல்ல அனுகூலம் பண்ணும் என்று கேட்டால் இதனை நீ எம்ப கேளாய் நான் சொல்லுகிறேன் அடுத்த பாட வந்து கேட்பாயாக சொல்லலாம் எவ் எவ்வத்தையிலும் எந்த விடத்திலும் எக்காலத்தும் இவ்வித தோற்றம் பெற்று வேரன காண்பவெல்லாம் செவ்விய பிரமிமேயாம் சிறிது வேறு இல்லை என்னும் இவ்வித பார்வைதான உபாயம் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டாவது பாட்டு உபாயம் சொல்கிறார் அவத்தையினும் எந்த விடத்திலும் எக்காலத்தும் அப்படின்னார் யோ அவத்தை ஜாக்கராவசம் சொப்பனாவது சுலித்தாவசி மூன்றாவது எக்காலம் சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலம் இடங்கள் போயிருக்கிற இடம் இதுக்கு இது இது மாதிரி இடங்கள் இதில் வெவ்வித சிறிது கொடை மாறுபாடாக இல்லை என்னும் என்று இப்படி செய்யக்கூடிய சிந்தனை இவ்வித பார்வையை தான் இப்படி பார்க்கணும் இதுதான் நீத்தியாசனம் பேர் இங்கு இயம்பிய நல்லுபாயம் இங்கு சொல்லப்பட்ட சிரேஷ்டம் பொருந்திய தந்திரமாகும் இதாக நீத்தியாசனம் ஏதோ நித்தியாசனத்துக்கு மன சம்மதிக்காது ஏன்னா பரிபாகம் அதிகமாகணும் சிரணம் மனணம் தீர்மான நித்யாசனத்துக்கு வரும் கேட்டல் சிந்தித்தல் சிந்தித்தல் தீர்மானம் தான் தெளிதலில் தீரமாகும் அதனால் படிக்கிறவன் தான் பின்னால் வந்தாலும் கூட விஷயம் சொல்லப்படுகிறது நாம ரூபம் அதிச்சிதானந்தம் இத பிரபஞ்சம் பேர் ஐந்து எல்லா இடங்களும் பார்க்கலாம் நாம ரூபம் நாமரை பற்றி பிரிக்கணும் அதன் பிறகு எஞ்சி இருக்கிறது சச்சியானந்தம் தான் புத்தகம் இருக்கிறது புத்தகம் விளங்குகிறது புத்தகம் அனுகூலமாக இருக்கிறதுனால சுகமாக இருக்கிறது பிரதிகூலமாக இருந்தாலும் அந்த காரியத்தை நீக்கும்போது சுகம் அனுகூலமாக இருந்தால் கொள்ளும்போது சுகம் சாப்பிட்ற காரியம் நம்ம கொடுக்குது அதே மாதிரி மலைதலம் கழிக்கிற காரியம் சுகம்தான் அது கடியணும் இது கொள்ளணும் ரெண்டுமே சுகம்தான் ஆனால் மாறலாக செய்யும்போது துக்கம் ஏற்படும் இங்கே மேலே போடுறதுக்கு இல்லைன்னாலும் துக்கம்தான் கழியிலனாலும் துக்கம்தான் அதனால் கிரியையினால அனுகூலப்படுத்திகளில் ரெண்டும் உண்டு அவன் எல்லா பொருள்களும் நாமத்தையும் ரூபத்தையும் கிரியையும் நீக்கி பார்த்தோன்னா சச்சிதானந்தான் இருக்க வேண்டிய வேறு கடையவே கிடையாது இப்படி இருக்க சிறிய பழகினா இருந்தால் மன சம்மதிக்க இல்லைன்னா அதை என்ன பண்ணோம் இது என்ன வேலை இந்த வேலைக்கு ஏன்னா கூப்பிடுறேன் நான் ஒதுக்க மாட்டேன்னு தேடி போயிடும் அதனால் ப கால போட்டியில் தான் அது வரும் இருந்தாலும் விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது எது இந்த மாதிரி என்ன செஞ்சால் என்ன லாமன்னா எல்லாமே பரோசரமாக தொற்றுரும் நீக்கின பிறகு சஜ்யானந்தா இருக்குது செவ் ஷவுருங்க நாமத்தை உருவத்தை நீக்கிட்டமுன்னா செவ் இருக்கிற விலங்கு இருக்கு சஜ்யானந்தம் தான் அப்புறம் நாமரூபத்தை நீக்கிட்டோம் என்ன இருக்கிறது விளக்கு இருக்கிறது விளக்கு விளங்குறது விளக்கு இலுமா இருக்கிறது அப்புறம் மேஜை மேஜை என்ற நாமத்தையும் அது நீண்டு சதுரமாக இருக்கிறது ரூபத்தையும் நீக்கிட்டோம் என்ன மேஜை இருக்கிறது மேஜை விளங்குறது மேஜை இனிமாயிருக்கிறது அனுகூலமாக இருக்கிறதுனால அப்போது நீக்க நீக்க என்ன மிஞ்சு இருக்குது தைச்சானதாக இருக்கும் எல்லா பொருள்களையும் இப்படி நீக்கிட்டோம் சொன்னால் எந்த இடத்துல இப்போ சச்சியானந்தாக இருக்குது இப்போ சச்சானந்தம் தான் இருக்கபடியே வேறு கிடையாது பார்க்குறமே எல்லாம் பிரமன் காணம்மானே பாராம என்னாலும் பால்பட்டினம்மானேன்னு இதுதான் இந்த ஞான மார்க்கத்துக்கு நீத்தியாசன் பேர் நீத்தியாசனை பரிவாக அவசியம் தான் தவக்கிற சொல்லப்படும் அந்த பரிவாக வறுமையானால் மனசு உள்முகமாகி நாமரூபத்தை உள்ளே நாமரூபத்தை நீக்கி பிரம்மத்துமே பிரம்ம பார்க்கும் சாசம் சொல்லப்பட்டிருக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணலாம் அதனால இந்த செவ்விய பிரமே யாம் வேறு இல்லை என்னும் இவ்வித பார்வைதான் இங்கு இயம்பிய நல் உபாயம் நல்ல தந்திரமாகும் சொல்லாம் போதிய பார்வையாகும் உண்மைவா உண்மைவாதனை வாதனை புறத்தால் கோதுரு செய்கை முன்னர் குவிந்திடும் பின்பு சிந்தை யாதுமே இறக்கும் பின்னர் ஏது வாதனை அடங்கும் வாதனை அடக்கம்தானே வலுவிழா ஜீவன் முத்தி வாதனை அடக்கம் தான் என்றார் ஓதிய பார்வையாகும் உண்மை வாதனை வளர்த்தால் மேலே சொல்லப்பட்ட இந்த அதாவது செவ்விய பிரமேயாமன்னார் எல்லாவற்றிலும் பிரம்மசுறுமையுமே பார்க்கப்பட்ட அந்த பார்வை இருக்கேன் அந்த பார்வையானது ஆகும் உண்மை வாதனை உரத்தால் அப்படிப்பட்ட நிஜமான வாஸ்தவமான வாசனைகளுடன் தளத்தால் கோதுரு செய்கை முன்னர் குவிந்திடும் முதலில் குற்றம் பொருந்திய செய்தியானது ஒருமுகப்படும் ஒன்று சேரும் பின்பு சிந்தை யாதுமே இறக்கும் இந்த லௌகிக சிந்தனைகள் எல்லாம் படிப்படியாக அப்படியே ஒடிங்கிடும் அடிஞ்சு போகும் பின்னர் அதற்கு பிறகு ஏது வாதனையை அடங்கும் தோளத்தில் இந்த சிந்தனை போச்சுன்னா இதுக்கு காரணமாக இருக்கிற வாசனைகள் ஆதரவு இல்லாதனால் அப்படியே அடங்கிடும் வாதனை அடக்கம் தானே இப்போ வாசனைகள் அடக்கிறது தான் வலிவிழா ஜீவன் மத்தியும் அதுதான் குற்றமில்லாத அர்த்தம் அடக்கிறது தான் அது வரத்தான் செய்யுங்கிறார் சில சமயம் அவர் காம வந்தாலும் கணத்தில் போக மனத்தில் பற்றார்ன்னா சில தரத்தூக்குமா சில சமயங்களில் காமாதிரி வரலாம்னு சொல்கிறார் ஆனாலும் அது கணத்தில் போக மனத்தில் பற்றார் உணவெனும் உண்டேன் என்றார் வெகுலி கணமேயும் காத்து வருது என்ன வரல முக்குணங்களும் ஜெயிச்சு ஜீனத்தில் கூட ஒரு சமயத்தில் கோபம் வந்தாலும் வரும்ங்கிறார் அப்படிப்பட்ட கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டவர் கஷ்டம் தான் படுவாண்டிய அவர் லாபம் இருக்காதுங்கிறார் அதனாலே அடக்கப்பட்டது அழிக்கப்பட்டது இல்லைன்னு சொல்கிறார் வாசனைகளை அழிக்க முடியாது அடிக்கலாம் சிலது முக்கியமான பெரிய வாசனை சீக்கிரம் போயிடாரு ஒல்லெல்லு இருக்கத்தான் செய்யும் அது சீக்கிரம் போயிடும் அதனால வாதனையை அடக்கம் தானே அடக்கம் செய்கிற அதுதானே வலுவிலா ஜீவன் முத்தியும் குற்றம் இல்லாத ஜீவன் வித்தியாகிறது அஞ்ஞான காலத்தில் வெளிப்பாடாக இருக்கிறது வாசனைகள் இப்போது அடங்கி இருக்கிறது ஒவ்வொரு சமயம் தலையும் தூக்கும் தூக்கினாலும் அதுக்கு பலம் இல்லாதனால அடங்குது காமர் வந்தால் கணத்திற்கும் மனத்தைப்பட்டார் என்ன தாமரை இடைத்தண்ணீர் போல் சகத்தோடும் குடி வாழ்வார் பாமர எனக்கு அமைப்பார் காட்டார் அஞ்ஞான காலத்தில் கொஞ்சம் ஏதோ படிச்சிருந்தால் அது ஊரெல்லாம் விளம்பரம் பண்ணுவாங்க அது கிடையாது இவன் நிறைய படிச்சுருந்தாலும் கூட எந்த யாராவது ஒரு பெரியப்பட்டல் கேட்டால் சொல்லுவாங்க வழியோ மற்ற சொல்றதில்லை பணித திறமை காட்டார் ஊமரமாவார் உள்ள தொகையாம் ஜீவன் மற்றார் ஊமுறை போல மௌனமாக தான் இருப்பாங்க அதனால உள்ளத்தில் ஆனந்தம் போய்கிட்டே இருக்கு நீங்களும் கொஞ்சம் அபியாஸ் பண்ணி பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மணி அபியாஸ் பண்ணுவோம் அதுக்கு மேலே வேண்டாம் கொஞ்ச நேரம் பண்ணுவோம் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி சகபாவனை அது நானும் இல்லை எனக்கு வேண்டாம் உதாசனம் பலனும் வரும்போது பல திருப்தி கழுத்துல திருப்தி அப்படின்னு ஒரு மணி நேரம் ஒரு அபியாசம் பண்ணி பாருங்கள் மனசு அடங்கும் அடங்கும்போது சந்தோஷத்தோடுதான் எல்லாம் பாருங்கள் ஒரு மணி நேரம் பார்க்குறீங்களா சர்வமும் பிரமம் இன்னும் சத்துவாதனை வளர்ந்தால் மருளகங்காரி மரிணவாதனை அடங்கும் அருமையா எவ்விடத்தும் கலந்துள்ள அந்தகாரம் அருணனின் காந்தி தோன்றும் அளவிலே அழியுமாவோல்விடாமல் முன்னூத்தி அறுபத்தி நாலாவது பாட்டி அகங்காரம் ஞானத்துக்கு தடை அந்த தடையை போக்கணும் போக்கணாக என்ன பயன் என்பது இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு இதுவரை சொல்லிவிட்டு வந்து அடுத்த பாட்டோட முடிக்கிறார் எப்படி இருக்கணும் எல்லாம் வாசனை பழகிறது மனதை மாற்றி அமைக்கிறது தான் மனதை மாற்றி அமைக்கத்தான் செய்த ஒழிய வெளியில் ஒன்றும் மாற்றணும்னு சொல்லலை வெளியில் பிரார்த்தானுசாரம் கர்மானுசாரம் ஈஸ்வர சங்கல்பம் நடந்துக்கிட்டு இருக்கும் உள்ளே அவரவர்கள் தன்னுடைய மனதை மாற்றி அமைக்கணும் பழைய வாசனைகளை போக்கி புது வாசலில் ஏற்றணும் அப்படி ஏற்றி ஏற்றி அபியாசம் பண்ணலாத்தான் வருங்க ஒரு நாள் நாளாக வந்துடுறதில்லை அப்படி செஞ்சாலன்றி சொலத்திலே பிரமானந்தா முற்றி வராது என்பது தான் தென் கருத்து அதான் மீண்டும் சொல்கிறார் சர்வம் பிரமும் எல்லாம் பிரமும் சிரமம்தான் தத்துவாதனை வளர்ந்தால் அதான் இருப்புத்தன்முடைய வாசனை அந்த வாசனை இருக்கணும் மற்ற வாசனைகளும் போக்கணும் முருள் அகங்காரமாதி மருனவாதனை அடங்கும் நம்மை மயக்கத்தில் ஆழ்த்தக்கூடிய அகங்காரம் ஆய் சொன்னதுனால மணமுச்சி துமங்காரம் இந்திரியங்கள் முல்லாதவெல்லாம் மருன வாசனை போயிடும் தேவ வாசனை லோக வாசனை சாஸ்திர வாசனை நம்பம் கர்வம் முதலிய அசுவவாசனைகள் இதெல்லாம் அரினவாசன் பேர் அது அடங்கும் கருமையாம் எவ்விடத்தும் கலந்துள்ள அந்தகாரம் எங்கேயோ இருட்டு அந்த இருட்டுன்னு சொல்லக்கூடிய அந்தகாரம் இருக்கே அது அருணனின் காந்தி தோன்றும் அளவிலே அழிவுமாகோ அருணன் சூரியன் அல்லது அருணோதயம் சூரியனுக்கு முன்னால் தோற்றுவது அருணோதயம் பேரும் சூரியன் முன்னால் அருணாக வந்தால் சூரிய உதயம் வந்துடும் அர்த்தம் அப்படி வச்சிட்டாலும் சரி சூரியனுக்கே அணு என்று சொல்லதும் உண்டு சூரிய ஒலியை மாற்றினா எல்லாம் போயிடும் அது வரைக்கும் இருதான் அப்படி போல் சுத்த வாசனைகள் பழக பழக அடுத்த வாசனைகள் போய்கிட்டே இருக்கும்னு அர்த்தம் அவை இதுதான் வேலை இப்போ மூச்சுக்களுக்கு வாசனைகளை மாற்றியவங்களுக்கு தான் வேலைய வெளியே வெளியில் வேலை ஓரளவுக்கு அருமையான சாரம் செஞ்சிட்டுருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் இந்த ஏதாத்த நமக்கு அறிவுறுத்துன்னு அர்த்தம் இத்தனைகளை மாற்றி அமைக்கிறது தான் நம்முடைய விவசாயம் அது இந்த விவசாயம் இதுதான் இது நல்ல வாசலில் மாற்றி அமைச்சா விளையும் இல்லைன்னாக்கோ அதுதான் விளையும் நெல்லுக்கு ஊட கோ களை முளைக்கிற மாதிரி முளைச்சிக்கிட்டு தான் நெல்லுக்கு மேலே அதுதான் இருக்குது பிடிங்கி போடுறதுக்கு ஆள் வச்சு பிடுங்கினா தான் முடிய முடியும் இல்லைன்னா முடியுமா அப்படி போல் இங்கேயும் சுரணமான மூலமாக இந்த கலையில் பிடுங்கியே ஆகணும் இல்லைன்னா ஞானமாக நெல் அருணனின் காந்தி தோன்றும் அளவிலே அதிகமாகோல் என்று சொல்லி முடிக்கிறார் இருள் இரு செய்கையாக விசைந்துள்ள இரவினில் உதிக்கும் போதிங் இறந்த இளம் நீதியே போல் அனுபவத்து விதானந்த அனுபவமுதிக்கும் போது பெருகிய பந்தமத்தால் பெற்ற துன்பமும் இழாவாம் அறுபத்தி அஞ்சாவது பொருள் சொல்ற இதோட முடியுது அதாவது இருள் இரு செய்கையாக இசைந்துள்ள அனர்த்தம் இருள் இரவு நேரத்தில் அந்தகாரம் மூள் இருக்குது அப்படி செய்கை எப்படி இருக்கும் ராத்திரியில் அதுக்குள்ளே செய்த அருள் திருட்டு அதிக உச்சாரம் இதுதான் நடக்கும் ராத்திரி காலம் அதுதான் பயம் இதெல்லாம் உண்டாகும் அந்த அனர்த்தமெல்லாம் அதாவது துக்கங்கள் அனைத்தும் இரவில் நின்று உதிக்கும் போது காலையில் சூரியன் உதித்து அந்த ஒளி கொடுக்கும்போது இங்கு இறந்திடும் அந்த இருள் நாசமடையும் நீதி போல் நீதியை போல் அப்படி முறைமை போல அருவ அதிவிதானந்த அனுபவம் உதிக்கும் போதே அது மன்ன மிக நுண்மையான அதிவிதானந்தம் அதீதானந்தம் என்பது நாமரூபத்தை நீக்கி பார்க்கும்போது வரக்கூடிய ஆனந்தம் அதீதானந்தன் பேர் அது மிக சூட்சமான விஷயம் தோலானந்தந்தான் இப்போது விஷயானந்தால் தோளானந்தம் பேர் இது நுண்மையான ஆனந்தம் அது உதிக்கும் போது எப்போது அது உற்பத்தி ஆகிறதா அந்த காலத்து பெருகிய பந்தம் நமக்கு அனந்தங்கூட ஜென்மங்கில் தொடர்ந்து வந்த இந்த பந்தம் இருக்கு அத்தால் அந்த அதிதானந்த அனுபவத்தின் காரணமாக பெற்ற துன்பமும் இலாவாம் அந்த பந்தத்தால் வந்த துன்பமானது இல்லாமல் போய்விடும் ஆகவே அதிதானந்தம் வரும்போதுதான் போகும் ஆத்மான ஆத்மா பாகுபாடு தெரிஞ்சு தற்பத துவன்பத விசாரம் செய்து அசிபத விசாரத்தாலே அகண்டபாவனை வரணும் வசாந்தத்தில் அகண்ட பாவனை வந்தால் தான் ஞானம்னு சொல்லக்கூடும் கண்டபாவனைக்கு கொஞ்சந்தான் பலன் அகண்டபாவனை இருக்கு தத் தொம்பது விசாரத்துக்கெல்லாம் சாதாரண பலம்தான் தத் செய்து அசிபத விசாரம் செய்து ஏகபவன் உண்டான அகண்டானந்த புறம்தான் தச்சுட்டானது நித்தியம் போடணும் என்று சொல்லுமா திருந்த பிறேன் பாவனையும் வரணும் பாவனே அந்த அளவுக்கு வரணும் மட்டுமில்லை அது வந்த பிறகு தனமாகணும் தனமாகி அது சீபிரிதம் இல்லாமல் இருக்கணும் இவ்வளவு வேலை இருக்கு அந்த பாவனைக்கு இது ஒரு நாள் நாளில் வந்துடுவான்னு சொன்னால் வராது வந்த காலத்தில் அபியாசம் பண்ணி ஆகணும் அது சிரவண்தான் பிரதானம் அப்புறம் மரணம் அப்புறம் அப்புறம் செவில் சம்பாதி நெருள் சம்பாதி சொல்லப்பட்டிருக்கு சிறுவனத்தில் தீவிரமாக இருக்கிறதுக்கு அது அந்த வாசனை ஏறும் வாசனை ஏற ஏற அகண்டபாவனை வரும் அது அகண்டபாவனை சம்பாதிக்கிறது வேதனத்தில் முக்கியமான வேலை இதை செய்ய அளவுக்குள்ளே அகண்டபாவனை நீக்கணும் அவன் சச்சானந்தம் போல் ஆகாய கூடி அது கொஞ்சம் போய்த்து பார்த்துக்கணும் ஆகாயம் போல் என்று ஒரு பாவனை வச்சுக்கிட்டாங்கன்னா அவண்ட பாவனை சித்திக்கும் அது எவ்வளோக்கு எவ்வளவு தீவிரமாகதோ அவ்வளோக்கு எவ்வளவு மித்தியா திச்சை உண்டாகும் பிரபஞ்ச மித்தியாக நிச்சயம் அப்போ தான் உண்டாகும் பிரம்மம் எங்கே நிறைந்திருக்கிறதுன்னு நினச்சிட்டேன் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அப்புறம் பிரபஞ்சத்தில் தோட்டக்கூடிய நாமரை பிரபஞ்சம் மித்திய நிச்சயம் வரத்தான் அது வரைக்கும் சூழ் மாத்திரம் அல்லது அபியாச காலம்னு போயிரு இது முடிந்த நிலை அல்ல ஏதோ அதே பிரதானப்படுத்தணும் வாய் வேதாந்தின்னு பேர் அவங்களுக்கு ஆகவே ஆனால் வயது தப்பில்லை அது சித்தாந்தம் பண்ணக்கூடாது முடிவாக கூடாது அரை மணி நேரம் வச்சுக்கணும் அது தப்பில்லை அதனால அருவ அதிதானந்த அனுபவம் விதிக்கும் போது பெருகிய பந்தம் மத்தால் பெற்ற துன்பமும் இயலாவாம் அந்த துன்பத்தின் விடுபடலாம் என்று இதுவரைக்கும் சொல்லி முடிக்கிறார் அப்புறம் அடுத்தது ஒரு பாட்டு கூட அத்தியாயம் தலைப்பு முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு முன்னூற்றி அறுபத்தி மூ மூணு அறுபத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் முடித்தாச்சு வாசனையும் சம்சார காரணத்துவம் அதன் நாசமும் இதுவரை சொல்லி முடித்தாச்சு ஆத்மரிஷ்டையில் பிரமாதம் அடையின் மக ஆணியனல் முன்னித்தாரா தரப்பாட்டில் சொல்கிறார் பிரமாதம் மயக்கம் அதெல்லாம் அடையபடா அடைஞ்சாக குற்றம் தான் என்பது காரணம் திருசிய தோற்றம் தன்னை திருக்கும் மாத்திரமேயாக பெருவிழா வித்து நின் பிரம மாத்திரமாய் பார்த்திங்க அரியண வெளியில் உள்ளில் ஆவது சமாதி பந்தம் வரைக்கும் காலம் நீ தள்ளுவாயே முன்னூத்தி அறுபத்தி ஆறாவது பாட்டில் இது வரைக்கும் ஆயுள் இருக்கும் அது வரைக்கும் இந்த விசாரத்திலே இருக்கணும்னு சொல்ற இப்படி செய்யணும் இதுதான் வழி வேறு வழி கிடையாது இதில் ஏதாவது மயக்கம் ஏற்படுமையானால் வழி மாறி போயிடும் அப்போ மூச்சுத்தன்மை போய் மூச்சுத்தன்மை வந்துடும் அதனால இப்படி காலத்தை போக்குங்கள் என்று இந்த பாடலை திருசிய தோற்றம் திருஷியம் பார்க்கப்படும் போலெல்லாம் திருசியம் பண்ணி போய் பார்க்கும்போது திருக்குன்னு வேறு அதனால் ஆத்மா தெருக்கு ஆத்மாவில் பார்க்கக்கூடிய நாமரை பிரபஞ்சமெல்லாம் திருசியம் பண்ணி பேர் திருசிய தோற்றம் தன்னை திருசிய தோற்றத்தை தன்னுசை திருக்கு மாத்திரமேயாக திருக்கு காண்கின்ற பிரம்மசுரவம் தவிர வேறு கிடையாது பிறவில் ஆபத்து இப்படி தெளியணும்னார் அப்படி விசாரம் பண்ணி தெரியணும் நாமரூபத்தை நீக்கி நீக்கி பார்த்து பிரமே தான் இருக்கிறது என்று தெளியணும் பொருளாபித்து நின்று பிரம்ம மாத்திரமாய் பார்த்து அத்தகைய பிரமும் நாம் தான் எனக்கு என்னை தவிர பிரமன் கிடையாது குடசனே பிரமும் பிரமையே குடசன் அது நான் நான் அது பிரம்மகம் அகம்பிரமம் இப்படிப்பட்ட ஒரு பாவனையை சம்ஸ்காரத்தை ஏற்றணும் அப்படி சிறுக்சுக செய்யணும் ஓய்வு கிடைக்கும்போதெல்லாம் இந்த பாவனையெல்லாம் பழகணும் இது இப்போ ஒரு காலத்தை முடியலன்னா ராத்திரிகளே காலையில் உள்ள செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சவரை லாபம்தான் இங்கே முதல் நஷ்டம் நஷ்டம் கிடையாது முதலீடும் இல்லை பணமும் தேவையில்லை மனம்தான் தேவை பணமாக கொடுக்கலங்கிறாங்க மனசு கொடுக்க முடியலங்கிறாங்க மனசு கொடுக்கறதுக்கு முடிச்சு பண்ணத்தான் வேணும் மன சம்மதிக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கான வேணும் புருஷ பிரியத்தை எந்த காரியம் விளக்காது இந்த காரியம் அப்படித்தான் அரியணே வெளியில் உள்ளில் ஆவது சமாதி பெற்று வெளி சமாதி உண்டு ஒளி சமாதி உண்டு அது வேதா விடாமல் ஆறு சமாதி சொல்ற சட்சி சத்தான யுத்தம் சத்தான திருசியானிருத்தம் திருசியான நித்தம் நிவரி கற்பம் அப்படின்னு சொல்கிறார் உள் வெளி சத்தானிருத்தம் திருசியானிருத்தம் நிவிகர்ப்பம் அதே உள்ளேயும் வெளியும் அப்படித்தான் அப்படி ஆறு சமாதி பழகணும் நம்ம ரொம்ப பற்றி நீக்கி அது நல்ல நேரம் வந்துடுறதில்ல ரோடு காலையில் எத்து அபியாசம் அப்படி வெளியிலும் உள்ளிலாவது சமாதி பெற்று உள்ளேயும் முடிஞ்சாலும் செய்யலாம் வெளியிலும் செய்யலாம் கரும பந்தம் வரைக்கும் சம்சார சாகரத்தினால அடிபடக்கூடிய இந்த பிரார்த்தம் எது வரைக்கும் இருக்கோ அதுவரைக்கும் காலம் நீ தள்ளுவாயே இப்படி காலத்தை போக்கணும் இதுதான் வாழ்க்கை லட்சியம் மூச்சுக்கலா உள்ளவர்கள் இது செய்யத்தக்கது மற்ற பிராரத்த அனுசாரமாக விவகாரங்கள் செஞ்சுதான் இருக்கணும் கலைஞர் தமாக விவரம் பண்ணத்தான் வேணும் அதனால் வரக்கூடிய பலன்களில் சமபாவனை அப்புறம் உதாசீனம் திருப்தி இதெல்லாம் பழகணும் பலனில் இப்படிப்பட்ட ஒரு மனோபாவங்களெலாம் இருந்தால் தான் மனதுக்கு அமைதி ஏற்படும் அமைதிக்குன்னால் ஆனந்தம் உண்டாகும் முக்கியம் பலன்கள் நமக்கு வருது சம்பாதிச்சிக்கணும் கர்மான கிடைத்த பலன்கள் திருப்தி அடையணும் அந்த திருப்தி வராதுதான் துக்க வராது மக்கள் நீ துக்கப்பட்டாலும் துக்க படம் அவரதான் வரும் அது என்னதான் துக்கப்பட்டாலும் துக்க பல்லாலும் உங்களுக்கு எது பலன் வரக்கூடிய பிரார்ப்போ அதான் கிடைக்கும் இப்போ துக்கப்படுறதா லாபம் திருட்டு அடைஞ்சோன்னா சந்தோஷம் லாகும் இது சந்தோஷ இலக்கணம் அதுதான் அதுக்கு மனப்பரிபாரம் வேணும் சும்மா வந்துடுறதில்லை நிஷ்காமம் பண்ணி இருந்தால் தான் வரும் ஆக பொறுமை தைப்புத்தன்மை இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் பழகணும் பழக போன சாந்தியாரோடு சாத்தி தச்சு அனுப்பமாக துக்கமே கிடையாது இப்படி காலத்து போக்குங்கோ என்று பாட்ட சொல்ற சொரும நீட்டையோர் காலம் சொருப்பமும் தவிர ஒன்னா திறனியில் அந்த தவிர என்றும் பிரியானே பகவான பிரமபுத்திரரே பரசனச்சுதாதி பலவிதம் பகர்ந்தாரன்றோ முன்னூற்றி அறுபத்தி ஏழு முதல் முன்னூற்றி எழுபத்தி ஏழு வரைக்கும் தேகாத்ம புத்தி செய்ய சம்சார புத்தி பிராப்தியாம் எனல் தேகாத்ம புத்தி தேகமே நான் என்று நிச்சயம் செய்தால் சம்சாரம் தான் பந்தம் தான் ஏற்படும் என்று சொல்றார் அதனால் அது கூடாது என்று சொல்லிட்டு போகிறார் சொருக நித்தையை ஓர்காலும் சொற்பம் தவிர ஒன்னா ஆத்மாவை விசாரித்து தெரிந்து அது நான் என்ற நிச்சயம் இருக்கே அது ஒருபோதும் நீக்கப்படாது அது வளர்த்துதான் செய்யணும் தரணியில் அந்த நீட்டை தவிர்த்தலே காரன் என்று உலகத்தின் கண்ணி அப்படி மூச்சுக்கள் பழகின பிறகு அதை விடுவாரவில்லையானால் அதான் யமன் வேறு யமன் தேவையில்லை யமன் என்ன பண்ணுறான் சரீரத்தில் சூச்ச சரீரத்தில் சூழ்ச்ச சோழ சேர்த்தோடு சூட்சம் வந்து பிரிச்சுக்கிட்டு போகிறான் பிரித்து போய் அதை கொண்டு போய் பொண்ணி பாதியோடு தண்டை கொடுக்குறான் அப்போது அங்கே கொடுக்க போது நமக்கு தெரியாது அந்த தண்டனை என்ன கொடுக்குறோம் என்னமோ அப்புறம்தான் தெரியும் இந்த உலகத்தை சரீத்திலேயே தண்டனை அனுப்பிக்கிறோம் என்ன தின துக்கம்தான் இதை யமன் தன்மையில் அந்த நீட்டே தவிர்தலே காரன் அதான் அந்த யமக யமனுடைய தீர்ப்பு அதுதான் அதனால் பிரியனே அன்புக்குரிய சிஷனே பகவானான பிரம்மபுத்திரவே யாதி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த பிரம்மபுத்திரர் அதாவது சனக சனந்தன சன சனத்துக்குமார் சொல்லக்கூடிய அந்த நாலுவர்கள் பர சனச்சுதாதியத்தில் பலவிதம் பகர்ந்தார் என்றும் அது சனச்சுதாதி என்று ஒரு உபநிஷத்துகள் இருக்கின்றன அதில் பலவிதம் ஒரு சாரம் சொல்லியிருக்காங்களாம் அப்படி அத்தகைய ஒரு உபநிஷத்தில் அந்த பிரம்மபுத்திராகிய நால்வர் தமிழ் நம்பிக்கை சொல்லியிருக்காங்க ஆத்மஷ்டையை எந்த அளவுக்கு விடுகிறார்களோ அந்த அளவுக்கு யாம வந்து பிடிக்கிறான் எமன் அங்கே கொண்டு போய் தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறது அஞ்ஞான காலம் அவிவேகளுக்கு இவையகளுக்கு இங்கே தண்டனை உணர்கிறாங்க ஐயோ நான் இதுவரைக்கும் அப்படியா பண்ணிட்டு விட்டுட்டேன் விட்டதுனாலே மனசுக்கே நிம்மதி இல்லை துக்கமாக இருக்குதுன்னு சொல்லுவார்கள் அதன் பிறகு முழுசை விட்டுவிட்டாக்கோ அவளுக்கு இது தெரியாது பாகுபாடு தெரியாது அப்புறம் அதிலே புரிஞ்சுக்கணும் அப்படித்தான் இப்போ இங்கே வந்தவங்கன்னா பெரும்பாலும் போயிட்டாங்க அப்புறம் வர்றதே இல்லை ஏன் வர்றது இல்லைன்னு சொன்னால் அது மூடிக்கிட்டேன் பழப்பிடிக்க பாகுபாடு தெரியாது அவங்களுக்கு முடிஞ்சிட ஆரம்பத்தில் அவர் சொல்கிறாங்க வந்தால் நிம்மதியாக இருந்தது வர முடியல அப்படின்னு சொன்னாங்க அப்போ வர்றதே இல்லையே இப்போ கேட்டு பாருங்க சகஜமாக போச்சாங்க அவங்களுக்கு பாகுபாடு தெரியல இல்லை அதனால் அதே நல்லா போச்சு அவங்களுக்கு இப்படி மனோபாவங்கள் இருக்குது என்ன பண்ணுறது அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும் இல்லை சிரணம் சென்றதுக்கு ஒரு பெரும் புண்ணியம் இல்லை சிரணம் பண்ண முடியும் சாமானியமாக பண்ண முடியுமா ஜாலம் கூட அந்த வாய்ப்பை நல்ல வழியை பயன்படுத்துகிறது கடைசி வரைக்கும் பயன்படுத்துறதுனால் அது பெரும் புண்ணியம்தான் சாதாரண புண்ணியம் இல்லை அப்படி பல பேர்களுக்கு அமையல இதுக்கு பிரியமாக வந்தவங்க தான் வரணும்னு ஆசைப்படுறவங்களும் உண்டு பல இது மாதிரி ஒரு பாவகர்மத்தினால அவர்கள் பழைபிடிக்கி சம்சாரத்தில் மூடிகிறனாங்க அப்புறம் அவங்க நம்ம என்ன பண்ண முடியும் சரி அவங்க பிரார்த்தப்படுத்த சபானம் பண்ணிக்க வேண்டியதுதான் என்பது ஆதலால் ஸ்வரூபை அங்கேயும் தவிர் தஞ்சிக்கு ஏகமா அனர்த்தமாகும் ஏதனே தவிர்த்தலாலேயும் சோதமாக மோகமத்தால் சனித்திடும் அகந்தேயத்தால் கோதவாம் பந்தமுண்டாம் கூடிடும் அவற்றால் துன்பம் முந்நூற்றி அறுபத்தெட்டாம் வார்டில் எதிர்மறையாக சொல்கிறார் விட்டா என்ன என்று சொன்னால் அக்கிரமாக சொல்கிறார் ஆதலால் மேலே சொல்லப்பட்ட அந்த முறைமை தவறுவார்கள் ஏனால் அன்றியும் தவிர்தல் ஞானிக்கு ஏதமாம் அனர்த்தமாகும் சுருவனிட்டை அப்படின்னா தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை போய் விசாரிக்கிறது அது ஞாணிக்கின்னு சொன்னால் பரோட்சி ஞாணிக்கி அதாவது மூ மூச்சுக்கொல்லுன்னு அர்த்தம் பரோட்சி ஞானிலா இல்லை இவர்களுக்கு ஏதமாம் அனர்த்தமாகும் குற்றம் பொருந்திய துக்கம்தான் ஏது எனில் ஏன் அப்படி சொல்கிறேன் சொன்னாக்கா தவிழ்தலாலே சாதமாம் மோகம் அதை விழுக்கிறதுனால சிறுவனாதிகள் முதலான ஞான சாதனை விழுக்கிறதுனால உற்பத்தி ஆகக்கூடிய உண்டாகும் இந்த பிரபஞ்சத்தில் மயக்கம் சத்தியபதி சுகபதி அத்தால் ஜனித்தடும் அகந்தை அதன் காரணமாக உற்பத்தி நான் கர்த்தா போக்தா என்பது அத்தால் அந்த கர்த்தா போக்தா தன்மையினால் கோதாம் பந்தம் உண்டாம் குற்றம் பொருந்திய பந்தம் உண்டாகிறது நான் கர்த்தா போக்தா ஞாதா அதனால நான் பந்தப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறேன் அதனால் என்ன லாபம் அவற்றால் துன்பம் கூடிடும் அதனால் துக்கம் தான் போடணும் அதுதான் பயணம் தான் ஆகவே இந்த ஏதேனில் தவிர்தலாலே சாதமா மோகம் அத்தால் ஜலித்திடும் அகந்தை அத்தால் கோதாம் பந்தம் உண்டாம் அவற்றால் துன்பம் கூடினும் இவ்வளோ கிரமா சொல்கிற என்பது கருத்து பொருவிழா ஞானியேனும் புலத்தினே சென்றோன் தன்னை தருணியில் சொருபனீட்டை தவிர்தலா மரதி புத்தி புந்தி புரைகளால் அழைக்கும் சோர உடனை சோரமாதிங்கு அரியணே விவிதமாக அழைத்திடும் நீதியே சரி திடஞானிகளுக்கு இது உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டா ஜடஞஞானியாக இருந்தாலும் கூட விஷய சுகங்களுக்கு இடம் கொடுத்தான்னா அவனுக்கும் கஷ்டந்தான பொருளிலாக ஞானி ஏனும் சமானமில்லாத ஜடஞானியாக இருந்தாலும் செய்ய மாட்டாங்க அப்படி இருந்தாலும் வச்சுக்கிறார் புலத்தின் நேர் சென்றோன் தன்னை ஐம்பியாக விஷயங்களுக்கு செல்லுவ செலுத்துவானே ஆனால் தரணியில் சொருபனிட்டை தவிர்த்தலாம் மறதி இந்த உலகத்தின் கண்ணே சொருபத்திலிருந்து நீட்டை இதை தவிர்த்து அந்த மறதி புந்தி புரைகளால் அழைக்கும் அது மறதியானது புத்தியையும் ஒரு இந்திரியங்களையும் மனதையும் அலக்களிக்கும் அது இஷ்டம் கொடு எதனாலான்னு சொன்னேன் சோரவுடனே சோர மாது இங்கு அரியனே விவிதமாக அழைத்துடும் நீதியை போல் அதாவது கல்லக்காதலன் கல்லக்காதலி அவன் அவள் சொல்லுவான் இந்நேரத்துக்கு வான் நீவம் பார் அங்கங்க அழைஞ்சிகிட்டே இருப்பான் அந்த நேரத்துக்கு எப்படி தான் போகிறது எப்படி போகிறது போய்கிட்டு பார்த்துக்கலே இருப்பா அங்கேயும்பாப்பா தப்பிச்சுட்டு போகணுமே நிறைய பேர் தெரியப்படாது ஆசைவில்லை வர சொல்லிட்டேன் என்ன பண்ணுறது அலைகிறானாவே அப்படி சொல்கிறாரு சோரப்புடனை சோரமாதி இங்கு அரியனை விவித்தமாக நீதியே போல் தீரணாம் ஞானி ஏனும் சென்றோன் தன்னை கோரவ ஆவரண சக்தி குறையூர மறைக்குமன்றே நீரிநுட்பாசி கொத்தை நீக்கினும் கணத்திலிருந்த வாரியை எதுதான் மற்றும் வழுவர மறைப்பதே போல் முன்னூற்றாத பாட்டு மீண்டும் சொல்கிறார் அதே திரனாம் ஞானி இருந்தாலும் கூட அவன் விவகாரங்களில் தீவிரமாக செய்வாளையானால் கடையில் ஏற்படும் இந்த பாட்டு சொல்கிறார் தீரனாம் ஞானி எனும் அந்தவும் உயர் சிறப்புமை தான் நீகின்ற புத்தியை வென்று ஞானம் அடைந்தவன் தான் ஆனாலும் கூட திருசியம் சென்றவன் தன்னை திருசி விஷயங்கள தீவிரமாக ஈடுபடுவானே ஆனால் கோர ஆவரண சக்தி குறைவர மறைக்கும் வெறுக்கத்தக்க பயங்கரமான அந்த ஆவண சக்தி அது மறைக்கத்தான் செய்யும் மறைப்புண்டாகத்தான் செய்யும் ஒரு ஞானிக்கு அஞ்ஞானம் நீங்கின மீண்டும் வராது என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கு வராது வராது என்றாலும் கூட விவகார காலங்களில் மறைப்பெருக்குன்னு அங்கீகாரம் பண்ணிக்கிறான் விவகாரம் முடிஞ்ச பிறகுதான் ஓஹோ நான் இதுவரைக்கும் இப்படி விவகாரம் செஞ்சுட்டோமா என்ன வரும் அது மறைக்கும் அதன்போல் தெளிஞ்சிருவான் என் பந்தம் கிடையாது ஞானிக்கு விவகாரங்கள் தீவிரமாக இருக்கும்போது மறைக்கும் அப்படி மறைக்கும் போது சம்பந்தமான விளைவுகள் வரத்தான் செய்யும் அப்படி வரும் அது அவனு பந்தத்துக்கு ஏதுவும் கூட சஞ்சலம் உண்டு மனது சஞ்சலம் உண்டு அபகீர்த்தி உண்டு உலகத்தில் துக்கம் மனதுக்கு தான் ஆத்மாக இல்லைன்னு நிச்சயம் இருந்தாலும் கூட சஞ்சலம் சஞ்சலம் தான் அப்படின் தரு கோர வாவரணசக்தி குறைவர மறைக்கும் என்று உதாரணம் சொல்கிறார் நீரின் உள் பாசிக் கோத்தை பாசி படர்ந்த தடாகம் அதை தள்ளிவிட்டோம்னா மீண்டும் சேர்ந்து வந்து அப்படி போல் நீக்கணும் கணத்தில் வந் அந்த வாரியை அதுதான் மற்றும் வலுவர மறைப்பதே போல் மீண்டும் முடிடும் தூக்கி போட்டாதான் தூக்கி கரை பாசியை எல்லாம் எடுத்து போட்டாதான் மறைக்காதே அது தள்ளி தள்ளி பார்த்தோம்னா மிடுமுடி சாதிதான் இருக்கும் அப்படி போல் ஞானம் இலஞானம் வந்தவன் எந்த அளவுக்கு விவகாரத்திலிருந்து விடுபட்டு இருக்கானோ அந்த நல்லது அல்லது விவகாரத்தில் ஈடுபடுவானே ஆனால் விவகார காலங்களில் ஞானம் மறைபடத்தான் செய்யும் ஏன்னா மனம் இருபொருளே பற்றமாட்டாது அது வரும்போது இது மறைக்கத்தான் செய்யும் மறைக்கிறதுனால வரக்கூடிய பலன்கள் வரத்தான் செய்யும் வறுமையானால் அப்புறம் செஞ்சலம் மன சஞ்சலம் ஏற்படும் ஞானம் ஜனஞானியாக இருக்கிறதுனால இது தான் செஞ்சோம் ஆத்மாக்கு இல்லை நிச்சயம் பண்ணாலும் கூட அபகீர்த்தி உண்டு உலகத்தில் இவனுக்கு தேவையில்லாத விஷயம் வந்தேன் என்று பிறகு தெரியும் ஆனாலும் பிரார்த்தத்தை இப்படி எடுத்துக்கிட்டு போயிடுச்சு பல பிரார்த்தம் அதனால் நடந்து நான் சாட்சியாக இருக்கிறேன் நிச்சயம் இருந்தாலும் கூட அது சஞ்சலம் சஞ்சலம்தான் என்பது கருத்து தளி தடிக்கின்ற பந்து சற்றுமே தவறி மாடி தலத்துல பழியில் வேழ்ந்த தன்மை போரூபம் என்னும் இலக்கியம் நின்று சித்தம் எவ்வளவும் தவறுமாகில் புலத்த நீர் முகமேயாகி போய்விடும் அங்கங்கே கான் முன்னூற்றி எழுபத்தி ஓராது பாட்டு மற்றொரு நிஷ்டாத்தின் மூலமாக அறிவுறுத்தினார் சலித்து அடிக்கின்ற பந்து ஒருவன் மாடி மேலே இருந்துக்கிட்டு ஆடி பந்து ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான் அது தவறி போய் மாடி படிக்க வந்துடுச்சு வந்தவுடனே எனக்கு நிற்குதா அப்படியே படியில் வந்து கீழே போயிடுச்சு அங்கே இருக்கில்ல படியில் வந்தால் படிக்கலாம் கீழே போயிரும் அது மேலே இருந்தால் அப்படியே இருக்கும் அப்படி போலான்னா தளத்துல படியில் வீழ்ந்த தன்மை ஓல் மீண்டும் தளத்துக்கு வந்துடும் அதுபோல் சொருபம் என்னும் இலக்கியம் நின்று உண்மை சொருபம் சொல்லக்கூடிய லட்சியத்திலே இருந்த அந்த ஞானியானவன் அதிலிருந்து சித்தம் எவ்வளவோ தவறுமாகில் எந்தெந்த அளவுக்கு பகிர்முக திருஷ்டியில் தீவிரம் காட்டுவார்கள் ஆனால் அப்படி காட்டுற அளவுக்கு புலத்தினேர் முகமையாகி போய்விடும் அங்கெங்கே போய்விடும் அங்கெங்கே போகும் அதனால் இந்த விவகாரங்களில் எந்த அளவுக்கு விடுபடுறானோ அந்தளவுக்கு சுகம் உண்டு அதனால் நாலாம் மொழி காரணக்கு சுகம் இல்லைன்னு சொல்கிறது பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்மு தன்பிப்பன் வரியான மூவரும் சுகமாய் வாழ்வார் வரியானும் வரணும் வருட்டனும் மற்றும் வரிட்டனும் சுகமாய் வாழ்வான்னு சொன்னார் அப்போ அவனுக்கு சுகம் இல்லையா அப்போ சுகம் இல்லாததே நாலாபூமிக்கு ஆதரப்படலாமான்னு சொன்னாக்கா அதுலேயும் நிவர்த்திக்கு சில பேருக்கு இருக்கு அவர் தான் பிச்சை பூந்து ஜீவனத்தில் என்ன அப்படி இருக்கிறவனுக்கு நிவர்த்தி உண்டு விவகாரம் நாலாபூமிக்கு நிச்சயமாக உண்டு அந்த விவகார காலத்தில் மனம் சளிக்கத்தான் செய்யும் சரிக்கிற சமயத்தில் சந்தோஷம் உண்டாகாது மன எப்போது அமைதி வருகிறதோ அப்போ சச்சியானந்தம் பானமாகும் அப்போ தான் பெரியம்மோதான் பிரமோதி வெளிப்படும் இல்லை வெளிப்படாது அப்போ சந்தோஷம் உண்டாகும் விவகார காலத்தில் மனசுக்கு அமைதி இல்லாதனால துக்கம்தான் வரும் அப்போ துக்கத்தை இவன் பார்க்கிறான் அஞ்ஞானிக்கும் ஞானிக்கு என்ன வித்தியாசம்னா துக்கத்தை நான் துக்கியங்கிறான் இவன் மனது துக்கப்படும் வித்தியாசம் ஞானிக்கு அஞ்ஞானிக்கு என்னன்னா இந்த மனது இப்போ இந்த விவகாரத்தின் காலமாக துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு சஞ்சலப்படுது சஞ்சலத்துக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று அந்த மா அந்த ஞானியினுடைய நிச்சயம் இருக்குது அஞ்ஞான காலத்தில் ஐயோ நான் துக்கப்படுகிறேன் இந்த மாதிரி வந்துடுச்சே அது பக்கத்து விட்டுக்காரனுக்கானே அவன் பொல்லாதவன் அவன் செஞ்ச வேலை இந்த மாதிரி வந்தது ஆகட்டாக ஒன்னுக்கா கை பார்க்குறேன் பாரு அப்படிங்கிறான் அவனை அப்புறம் அங்கே போய் சொல்கிறாங்க அடையா நானாக செஞ்சேன் எவ்வளோ எம் மேலே போடுறானாவே வாழ்க்கை நானும் கை பார்க்குறேங்கிறாவே அப்புறம் இதெல்லாம் அஞ்சான காலத்தில் இங்கே ஞானி அப்படி சொல்கிறது இல்லை வந்துடுச்சா சரி பிரார்த்தா அப்படி இழுத்துக்கிட்டு போய் காட்டி எடுத்து சரி இந்த மனதுக்கு சஞ்சலம் வருது இந்த சஞ்சலத்துக்கு நான் சாட்சி அறிக்கிறேன் அப்படின்னு சாட்சி பாவனையோடு திருப்தி அடைஞ்சேன் இதுதான் ஞானிக்கு அஞ்ஞானுக்குள்ள வித்தியாசம் ஆனாலும் சஞ்சலம் சஞ்சலம் தான் ரெண்டு பேருக்கு அவன் நான் செஞ்சலப்படுவேன்ங்கிறான் மன சஞ்சலப்படுதுங்கிறான் சஞ்சலத்துக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன்ங்கிறான் அவன் சஞ்சன் எனக்கு வந்துருஷையே நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறான் இதுதான் ஞானிக்கும் அஞ்சானுக்குள்ளே வித்தியாசம் அப்படி ஒரு பிராரத்தை ஒரு நாள் வந்ததே ஒழியோ வேறு கிடையாது சமானம் பண்ணுறான் அவன் சொல்கிறான் பகுதிக்கு எதிர்க்கிட்ட காலம் செஞ்சுட்டு அவன் சொல்கிறான் இது அஞ்ஞானிக்கும் யானைக்குள்ளே வித்தியாசம் விவகாரம்லாம் ஒன்று தான் எல்லாேருக்குமே பாவனை மட்டும் வித்தியாசம் அதனால தான் அந்த பந்து சளிச்சளிக்கின்ற பந்து மாடியில் இருந்து படிக்க வந்ததா உண்டு தலைக்கு வந்துடும் அப்படி போல விவகாரத்தில் ஈடுபடுவானே ஆனால் அது சஞ்சன்தானா எப்படி சொல்லுங்க நீடை சென்ற சித்தம் நன்றிதென்று பலவிதம் சங்கற்பிக்கும் பலர்ந்தவச் சங்கற்பத்தால் தொலைவில் காமமுண்டாம் தொடர்ந்தவ காமந்தனால் ஜலமுரு பிரவிற்த்தியுண்டாம் சாதவ பிரவர்த்தியாலே சொன்ன முந்நூற்றி எழுவத்தி ரெண்டாவது பாட்டு இப்போது இந்த முன்னூற்றி அறுபத்தி ஏழிலிருந்து வரைக்கும் தேவான்ம புத்தி செய்யும் சம்சார புத்தி பிராப்தியாமல் என்பதைப் பற்றி சொல்லி வருவார் ஏகமே ஆத்மாங்கிற நிச்சயம் செய்தாக சம்சாரபந்தந்தான் உண்டாகிய வி விடுதலை கிடைக்காதுங்க அதில் இது ஒரு பாட்டு புலனீழைச் சென்ற சித்தம் சத்தபரிசுர சகந்தம்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து விஷயங்கள் மூலமாக ஐந்து விஷயங்களை சுகத்திரன் துவக்கும் சச்சி சிங்கி ஆக்கிறான்னு சொல்லக்கூடிய புலங்கள் மூலமாக ஜீவன் விரும்பமா விரும்புவானே ஆனால் புலத்தையே நந்தியதென்று அந்த விஷயங்கள் தான் சோம் என்று பலவித சங்கற்பிக்கும் அநேக பிரகாரமாக சிந்தனை செய்கிறான் பரந்த அச்சங்கற்பத்தால் விசாரமாக உள்ள தொலைவிலா காமம் உண்டாம் நீக்க முடியாத நானாவது ஆசைகள் விருதியாகும் தொடர்ந்த அக்காமந்தன்னால் அப்படி தொடர்ச்சியாக உள்ளக்கூடிய அந்த நானாவது ஆசை என்று சொல்லக்கூடிய காமத்தினால் சலம் ஒரு பிரவருத்தி உண்டாம் சஞ்சலம் கொடுக்கக்கூடிய துக்கம் கொடுக்கக்கூடிய பிரவருத்தி உண்டாகும் சார்ந்த அப்பிரவருத்தியாலே அப்படி பொருந்திய பிரவருத்தினாலே இது குலகம் அடுத்த பாட்டில் இன்னும் தொடரும் என்று சொல்லப்படுது அருமையாமான் அகன்றுபோமற்றவற்றால் பூடனு பூடனும் தீங்கில் விந்து போகுவ தன்பி மற்றும் சொருபமேசாரானிங்க சொன்ன அனர்த்தமெல்லாம் தருவதாம் சங்கற்பத்தை தள்ளுவான் விவேகியானோன் இந்த அக்கிரமப்படிக்கு பார்க்கும்போது இந்த அனர்த்தமெல்லாம் உண்டாகி துக்கத்துக்கு தான் பந்தத்துக்கு எதை வழியே வேறு கிடையாது என்பதை இந்த பாட்டில் சொல்லி முடிக்கிறார் அருமையாம் ஆன்மனீட்டை அகன்று போம் அதை நீங்கி போய்விடும் அதனாலே நானாவது ஆசைகளினாலே கிடைத்திற்க ஆன்மாவின் நிலைப்பு ஆன்ம சிந்தனையின் நிலைப்பானது அகன்று போகும் மற்றும் அவற்றால் இன்னும் சொல்லப்போனால் அதில் அதனாலே உடலுக்கு தீங்கில் வீழ்ந்து இந்த பொருடனும் துக்கத்தில் விழுந்தவனாய் போவதன்றி அப்படி இருப்பானே அல்லாமல் மற்றும் சொர்வமே சாரான் அந்த சொல்ப நிஷ்டை அடைய மாட்டான் நான் தருமஸ்வரபன் நான் சச்சிதானந்தம் நித்யம்பூர்ணன் இதை அவன் அடைய முடியாது அப்படி அடையாதனால இங்கன் சொன்ன அனர்த்தமெல்லாம் இப்படி சொல்லப்பட்ட இந்த துக்கங்கள் துக்கம் அனைத்தும் தருவதாம் சங்கற்பத்தை கொடுக்கக்கூடிய சங்கற்பங்களை விவேகியானவன் தள்ளுவான் எந்த ஒரு விவேகியாக இருக்கிறானோ நித்தியான நித்திய அனித்ய வசதி விவேகம் உடையவன் இதை நீக்குவான் அந்த விவேகம் இல்லாதவன் அந்த உலகத்தில் புலன்கள் வழியாக பிரவர்த்தி செய்து அதன் மூலம் வரக்கூடிய சுகத்தை ஆரம்பத்தில் அனுபவித்தோனாய் அதன் பிறகு பெரிய துக்கத்தை அடைகிறான் ஆகவே புலனின்பத்தை விரும்புவதற்கு இந்த ஆன்மனிட்டை கூடாதான் காரணங்கிறார் ஆதலால் ஆன்மனிட்டை என்றையும் தவிர்தல்தானே சாதிவே விவேகியர்க்குச் சாற்றிய காலனாகும் கோயிலாவன்ம நீட்டை கூடியினவன் பேற்றை சார்வன் ஆதலால் சாவதானம் ஆகவன் நேட்டை சார்வாயி முன்னூற்றி எழுபத்தி நாலாவது பாட்டு இன்னும் உடன்பாடு எதிர்மறையாக இந்த பாட்டில் சொல்கிறார் ஆதலால் மேலே சொல்லப்பட்ட இந்த நானாவது ஆசையின் நாள் வரக்கூடிய கருதல்களை தெரிந்து கொண்ட காரணத்தினால் ஆன்மனீட்டை அன்றியும் ஆத்மாவிலே மனதை நிலைக்கச் செய்வது அல்லாமல் தவிர்தல் தானே அதை நீக்குதல் எதுவோ அதுவே சாதிவே சத்துவனுடைய சிஷியனே விவேகியர்க்கு நித்தியானித்ய வஸ்து விவேகம் வைராக்கியம் உடையவர்களுக்கு சாற்றிய காலனாகும் அதுதான் யவனாக அமைகிறது கோதிலா ஆன்மனீட்டை கூடினோன் அந்த குற்றமில்லாத ஆண்நீட்டையை அடைந்தவன் பேற்றைச் சார்வன் பிரம்மஸ்வரூபத்தை அடைவான் ஆதலால் சாவதானமாக ஆநீட்டை சார்வாய் அவசரம் இல்லாமல் விவேகத்தோடு வைராக்கியத்தோடு திருக்சுக அதனை சாரலாம் ஆகவே விவேகம் உடையவர்களுக்கு அந்த நானாவது காமத்தை விரும்பப்படாது அப்படி விரும்பினால் அதான் யமன் அதே யமன் அப்போ என்ன செய்யணும் அதை விரும்பாமல் சாதாரணமாகவாவது இந்த நித்தையை கொண்டு முயற்சிக்கணும் வழிய இது விடப்படாதுங்கிறார் இதுதான் நடந்த இடம் கால்நாயத்தோடு அபியாச அப்படி செய்யலைன்னு சொன்னாக்க அந்த நிலை வராது ஆகவே இத்தகைய ஒரு மனப்பரிபாகத்தை விசாலத்தினாலே பரத்தான வேண்டும் அப்படியே இது நமக்கு ஆகாது இது செய்வது பொருந்தாதுன்னு நினைச்சான்னா அது என்றைக்கும் கடைத்தேற முடியாது மனதையும் மாற்றி அமைக்கிறது தான் வேதாந்தமல்ல மனதான் தான் சொல்லுது அவளிய வேகை பணத்துக்கோ மற்ற வெளி உகாரங்களோ சொல்கிறதே அந்த மனதையும் மாற்றி அமை அவ்வளோ கஷ்டமாக அது என்ன பாடுபடுத்துது தேகத்தோடு சம்பந்தப்பட்டு இந்த ஜீவனை எழுத்து கொண்டு அந்த சஞ்சலத்தை ஜீவனுக்கு அந்த மாதிரி ஒரு பாவனை உண்டாக்கி மறைப்பின் காரணமாக நான் துக்கி நான் கட்டப்படுறேன்னு சொல்கிறேன் எவ்வளோ வேலை இருப்பாரு இப்படிப்பட்ட ஒரு பாவனையை மாற்றி அமைக்கிறதுக்கு உபாயம் சொல்கிறது வேற தொன்று தான் மனதை மாற்றி அமைக்கணும் அந்த பலன் வழி சொல்லக்கூடிய மனோபாவத்தை மாற்றி ஸ்வரூபத்தின் அழைக்க செய்யணும் இது ஒரு நாள் வந்துடுதில்லை இப்போ வெளியில் கவர்ச்சிகள் ஏராளமாக இருக்கத்தான் செய்யும் ஒவ்வொரு புலலுக்கும் ஒரு கவர்ச்சி இருக்குது செத்த பரிசு சகந்தம்னு சொல்லக்கூடிய கவர்ச்சிகள் இருக்கு அந்த கவர்ச்சிகளை விசாரம் செய்தால் தான் அதனுடைய குற்றங்கள் தெரியும் வழியாக மேல்போக்கம் பார்ப்பாக மயக்கம் தான் ஒன்று ம் எந்த கவர்ச்சியாக இருந்தாலும் சரி நேற்று அதான் பார்த்தது அஞ்சு இந்திரியங்கள் வழியாக கவர்ச்சியினால் அகப்பட்டு கொண்ட நிலையிலே அந்த பிரபலமானவர்கள் நம்ம மாதிரி அதான ஆளுங்கள்லாம் அவங்களாம் மன்னாரி மன்னர்கள் தெய்வ அம்சம் பொருந்தியவர்கள் தெய்வங்கள் எல்லாமே இந்த கவர்ச்சிக்கு அடிமையாகிறாங்க அதனால் வரக்கூடிய துன்பம் அதன் அனுமதிக்குத்தான் செய்ய வேண்டியிருக்கு ஆகவே இந்திரியங்கள் வழியாக கவர்ச்சிகளை போக்குறோம்னு சொன்னால் விசாரம் பண்ணாதான் ஒரு முன்னே அது போகாது அது விசாரத்தினால்தான் அது மாற்றி அமைக்கணும் அப்படி விசாரம் பண்ணால் உடனே போயிடாது அந்த விழுத்தால் நேற்று அபியாசமும் பண்ணணும் அது ஏழை இல்லங்களையும் பழகணும் அது அபியாசம் அது பழகினா அது அபியாசம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை செய்தாலேருந்து அவனுக்கு அந்த கவர்ச்சிகளும் எமனாக இருக்கு அது யமன் இது நான் ஜாக்கரவாச உள்ள யமன் அதுதான் மரணத்துக்கு பிறகு வேறு யமன் அங்கே கொண்டு போகிறதுன்னு சொல்லப்படுது இங்கேயும் அந்த யமனுடைய துன்பத்தை அனுபவிக்கலாம் வேதாந்த விசாரந்தான் பிரதானமாக சொல்லுது அதன் பிறகு விவேகம் விவேகத்தை கொண்டுதான் விசாரம் பண்ணுறது அந்த விவேக வைராக்கியம் வயிற பிறகு வைராக்கியம் தீவிரமாக இருக்கணும் சாதனங்கள் சாதனம் இன்று ஒன்றே சாதிப்பாக உலகில் இல்லை சாதனங்களை சம்பாதிக்கணும் ஒன்றால் என்னால் முடிவானாலும் சிறுக சிறுக சம்பாதிக்கவே ஆகணும் கடன் வாங்கிட்டோம் ஒரே நாளாக கட்ட முடியலன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டு தான் இருக்கணும் கஷ்டமாக இருக்கட்டும் நிறுத்திட்டமுன்னா கடன் வண்டியும் முதல்ல கூடி இல்லாமல் போக முடிய காரணமே கடன் கொடுத்தவங்க தனியாக இருந்தாலும் சரி அது பேங்கில் வாங்கினாலும் சரி எப்படியோ வரணும் கடன் வாங்கிட்டோம்னா கட்ட முடியலனாலும் கூட சிறுக சிறுகை ஏதாவது ஒரு நாள் ஒரு பைசா ரெண்டு பைசாவது மிச்சம் மண் கட்டியே ஆகணும் அப்படி கட்டலன்னு சொன்னாக்க அது கூலி மொழியே குறையாது கட்டால் குறையும் ம் கட்ட முடியல ஒரு பத்து ரூபா கட்டினா பத்து ரூபா நான் செய்யும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைக்கத்தான் பார்க்கணும் இல்லையா கஷ்டமாக இருக்குது நான் என்ன பரமானம் இல்லைன்னு சாப்பிட்டு சொல்றதில் அது பொருளற்றது துக்கம் அதிகமாக தான் போடும் அதுபோல் இங்கேயும் இந்த நானாவது ஆசைகள் புலநூழியில் செல்லக்கூடிய மனதை சிறுகை சிறுக அடக்கத்தான் வேணும் ஒழிய முடியலையே முடியலேன்னு சொன்ன முன்னாள் அது பெருகத்தான் செய்யும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு செய்ய தான் ஒரு பைசா அந்த அபியாசம் செஞ்சே ஆகணும் செஞ்ச வரைக்கும் லாயம் மொழியில் நஷ்டம் கிடையாது அதனால்தான் அந்த கோதிலா ஆன்ம நீட்டை குடினோன் வேற்றை சார்வன் அந்த பிரம்மசுரப நிலை அடைவான் ஆதலால் சாவதானமாக தான் நிதானமாக செய்யுங்கிற அவசரம் வேண்டாம் அந்நை சார்வாய் அதை அடைய வேண்டும் என்று சொல்லமா உடலிலிரு உடலிருந்தும் கேவலானவன் பேமார் உடலில்லாத பேச்சிலும் கேவலம்கான் சாதிவே வேதம் தன்னை சற்றுமே காண்பவர்க்கு மேதகு எசுரு வேதம் மிகவுமே பயத்தைச் சாற்றும் கேதமார் உடல் உடலில் இருந்தும் கேதம்னா துக்கம்தான் இந்த சைரத்தில் இருந்தும் கூட கேவலன் ஆனவன்றான் அந்த கேவலனார் பிரம்மஸ்வரூபத்தை அடைந்தவன் தான் பேதமார் உடல் இல்லாத பேட்டிலும் கேவலனுக்கான் சரீரமில்லாத விதயமுத்திலையும் அவன் பிரம்மஸ்வரூபாக தான் இருக்கான் ஜீவன் முத்தி அச்சனம் பண்ண சொன்னால் காலத்திலேயே அந்த தான் பிரம்மஸ்வரூபம் என்ற நிச்சயத்தை செய்து கொண்டிருப்பவன் ஜீவன் முத்தான் ஜீவி காலத்தில் விடுபட்டவன் சரீரம் இருந்தே கூட நான் பிரம்மந்தான் என்ற நிச்சயம் இருக்க இந்த ஜீவித காலத்தையும் விடுபட்ட ஜீவன் மத்தன் அதன் பிறகு சரீரம் பிரிந்து விடுபட்ட பிறகு தேகம் இல்லாத நிலையில் நான் பேச சொல்வேன் என்று அந்த பாவனை இருக்கும் ஆனால் அந்த பாவனை இருக்குன்னு சொல்கிறதுக்கு மனது இருந்தால் தான் பாவனை இருக்குதுன்னு சொல்லாமல் மனமில்லன்னா பாவனை இருக்குதுன்னு சொல்ல முடியும் சுழித்த அவசையில் மனம் இல்லாதனால் அங்கே சுக அனுபவம் இருந்தும் கூட சுகானுபவம் இருக்கும்னு தெரியாது ஜாக்கிர அவஸ்தையில் சுகம் நமக்கு தெரியுது ஏன்னா மனம் இருக்குது இந்த மனம்தான் நமக்கு இருக்கு இல்லையு காலத்தில் கர்நாடக தான் விதேகமுத்தியில் அதுதான் அதுதான் சில பேர் சொல்கிற இந்த தைதிகளெல்லாம் அந்த விதேகமுத்தியில் மன இவங்க தேவம் இல்லாத முத்தி அப்படின்னு சொல்கிறாங்க லாகாண்மவாதிகள் அப்போ சுக இந்த ஒன்றுங்க தெரியலையே சுகம் அனுபவம் இல்லையே சுக அனுபவம் இல்லா இல்லாத ஒரு நிலையே ஜீவன் விரும்புவானா அப்படின்னு கேட்குறாங்க சுக வேணுமா சுக அனுபவம் இல்லையே இருக்கா யாருக்காது இருக்கா அந்த இடத்துக்கு இல்லை வெளி வந்தபடி தானே வந்த பிறகு எப்படி இருக்குது மனதில் சம்மந்தப்பட்டதுனால தான் இருக்குது அவளு சமையல் கிடையாது இப்போ மனமற்ற நிலையில் சுழித்த அவசையில் எவனாவது நான் துக்கமாக இருந்தேன்னு சொல்ல முடியுமா கொஞ்ச நேரம் துக்கமாக கொஞ்ச நேரம் சுகம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு பகுதியில் துக்கத்தை பார்த்தேன் இன்னொரு பகுதியில் சுகத்தை பார்த்தேன்னு சொல்லுவானா அந்த பேச்சுக்கே இடமில்லை ஒரே அளவில் சுகமாக தூங்கினேன் அவனை தான் முடியுது அந்த அனுபவம் அவ்வளவு விடுபட்ட நிலை இருக்குது சிறிது கூட சம்பந்தமே கலப்பே இல்லை கலப்பில்லாத நிலையை இல்லை அந்த ஜீவன் மூலிகிருக்கான் ஆனாலும் அந்த கண்ணத்தினுடைய எண்ணக்கூட்டங்கள் இல்லாத காரணத்தால் அது இருக்கிறேங்கிற உணர்வு அங்கே இருக்கு இல்லை அது அந்த காலத்துக்கு வேலை தான் இருக்கிறேன் இல்லைங்கிறதுனால அந்தக்கண்ண வேலை அது இல்லாதனால அந்த உணர்வு இல்லை உணர்வு இல்லாதனால துக்கம் சொல்ல முடியாது அப்போ சுகம் அனுபவிக்கிறேன்னு சொல்ல முடியாது சுக வடிவமாகவே இருக்கும்போது இப்படி அனுபவிக்கிறதுன்னு சொல்ல முடியும் அதே நிலை தான் விஜயமூர்த்தியில் சொல்லப்படுது சுளுத்தி நிலையை தான் விபத்தில் மறைப்பு இருக்குது அது மறைப்பு இல்லை விதயமூர்த்தியில் இந்த நிலையும் இல்லை அந்த நிலையில் ஏன் விரும்பணும்னு சொன்னாக்கா சுளுத்தி நிலையில் எப்படி விரும்புகிறோம் நம்ம ரொம்ப இன்னைக்கு ரொம்ப அலைச்சலாக இருக்கப்பா பசங்கள் பழு தூங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ஏன் தூங்கது போகணும் தூங்கினா தான் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு தூங்குறான்னு சொன்னால் அப்போ இந்த உலகம் உடம்பு இது விடுபண்ணு தானே ஆசைப்படுறேன் துக்க நிவர்த்திக்கு அப்போ விடு பண்ணலான்னு ஆசைப்பட்ட இடமே அது துக்க இடமா துக்க நிவர்த்தி இடம் அது இப்போ நிவர்த்தி இடமா இருந்ததுனால தான் கொஞ்சம் நேரம் தூங்கின பிறகு முழிப்பந்த பிறகு அப்பா நிம்மதியாக இருக்குது கொஞ்சம் ஓய்வெடுத்தப்போ ரொம்ப ஆனந்தமாக இருக்கு நல்லா மறுபடியும் வாரத்துக்கு போகிறேன் அப்போ அந்த இடம் எப்பேற்பட்ட இடம் சொல்லுங்க சுகமே வடிவமாக இருக்க இடமான்னு நல்லா தெரியுதா இல்லையா அப்போ அங்கே இங்கே சுகமே அடிமெண்ணேன் அங்கே அவன இருந்ததா அங்கே கிடையாது ஆ அப்போ மன சம்மந்தம் இருந்தால் தான் உண்டவலே அவரு கிடையாது அதனால் அந்த சுளுத்தீங்களே எப்படி மன சம்மந்தம் இல்லாத கூட சோழியுமே நிச்சயிக்கப்படுகிறதோ அப்போ இதே முயற்சியில் மனம் இல்லாத நிலையில் ஏன் சுகமாக இருக்க அந்த வஸ்து அது பிரமசிரமோ இந்த ஆராய்ச்சி இல்லாதனால் அவர்களுக்கு அந்த வேற்றுமை பாவனையோடு சொல்லும்போது மயக்கம் ஏற்படும் இந்த விசாரம் பண்ணால் தான் மயத்தை விடுபடலாம் அதனால் இதே மூத்தி சுலத்தி ஒரு மாதிரியாக வச்சுக்க வேண்டியது அது மட்டும் இல்லாச்சு சம்மதி நிலைக்கு அதான் மாதிரி சம்மதி நிலையில் அந்த சுகத்தை அனுபவிக்கிறான்னு சொன்னாக்க அங்கே இருக்கே என்ன வித்தியாசம் மறைப்பூங்கிற எண்ணம் இல்லை அதான் வித்தியாசம் ரெண்டும் ஒன்றே தான் மறைப்புங்கிற எண்ணம் இருக்கு அது அந்த நான் சுகடிவன் என்றதே மறைக்குது அந்த மறைப்படை நீங்கின பிறகு அது நான் சுகடிவன் என்றும் சச்சிதானந்தம் என்றும் நித்தி போனம் என்றும் ஒரு பானம் உண்டாகும் அந்த நிலை உண்டாகி அப்போ வெளியில் வந்த பிறகு அந்த பானையோட மனதோடு சமதைப்படுறான் தமதப்படும்போது நான் சச்சியானந்தன் என்று சொல்கிறேன் ஆனால் அஞ்ஞான காலத்தில் நான் மறைப்பெறுகிறதுனால வந்த பிறகு இப்போ நிம்மதியாக தூங்கினேன்பா சுகமாக இருந்தது ஒன்றும் தெரியல இந்த அளவோ நின்னுக்குறான் அப்படி நிற்கிற காரணத்தினால அவனுக்கு ஒன்றும் புரியல இதா அஞ்ஞானிக்கு விஷயம் விஷயத்தில் பிரவர்த்தி ஒன்று விஷய சுகம் ஒன்றுதான் தெரியும் ஒழிய ஆத்ம சுகம் அதாவது சுழித்தியானதான் தெரியாது ஒரே ஆனந்தம் விஷயானந்தம் தான் மூச்சுக்களுக்கு உண்டு அந்த பிரம்மானந்தம் வாசானந்தம் அப்புறமேல விஷயானந்தம் மூணும் உண்டு அவனுக்கு ஞானிக்கு எட்டு ஆனந்தம் உண்டு ஆகவே இந்த பாகுபாடெல்லாம் இதில் தெரிஞ்சுக்கிட்ட ஒன்னா மனது நம் வசம் ஆகும் அதுக்காக சொல்கிறது மனவசம் பண்ணுறது விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா அது ஒத்துக்கிறது இல்லை அந்த மனசு அதனால தான் பேதமார் பேட்டிலும் கேவலனுக்கான் சாதிவே சத்துகனுடைய சி பேதம் தன்னை சற்றுமையை காண்பவருக்கு சிறிது பேதம் கூட எவனாவது பார்ப்பானால் அவனுக்கு மேதக யசுருவேதம் மேன்மை பொருந்திய ரிக் யஜூர் என்று சொல்லக்கூடிய அது ரெண்டாவது வேதமானது மிகவுமே பயத்தைச் சாற்றும் பயம் உண்டாகலங்க ரெண்டாவது இருக்குன்னா பயம் நிச்சயமாக நிற்கிறான் என்று ராத்திரிலே சொல்லான்னா பயம் வந்துடும் அது கட்டை தான் இருக்குது நட்டு வச்ச தூண்தான் அது அந்த தூணை கண்டு கல்லறும் சொல்கிறான் கட்டையில் கல்லர் திருணன் அண்ணன் தங்கலம் பண்ணிட்டான் பயம் அப்புறம் விளக்கு வச்சு பார்த்த பிறகு தூண்தான் நிற்குது அப்போ கூட சந்தேகம் போகிறதில்லை இங்கே நின்று ஓடி போயிட்டோம் போகிறேன் இந்த வேலை தூண்தான் இருக்குது அப்படின்னு இருப்போம் அப்புறம் மீனில் விளக்கு நிறுத்தின பிறகு பார்த்தா அதே இடத்துல அதே தூள் திரு தெரியலாம் அப்போ மீண்டும் பார்த்தோம்னா அப்போ ஒரு முறை ரெண்டு முறை பார்த்தோன்னா சந்தேக நிவர்த்தி ஏற்படுது அப்போ பயம் இல்லை ஓ தூண்டா அப்படி தெரிஞ்சதா என்பதை பயன் தெரிஞ்சு விடுபடுறான் ரெண்டாவது வசது ஒன்று அங்கீகாரம் பண்ணால் நிச்சயமாக துக்கம் வருது பயம் உண்டாது அந்த வஸ்து ரெண்டாவது வசதி இருக்குன்னு வேதாந்த ஒத்துக்கிறதே இல்லை மித்தியாத்த நிச்சயம் ஏகமேவா துவைதம் ஒன்றே ரெண்டு இல்லை அதுதான் அத்வைதம் ரெண்டல்ல என்னது அத்வை அந்த ரெண்டல்ல நிச்சயம் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் பயமாசை கொஞ்சம் கூட வர்றதுக்கு நியாயம் அந்த நிச்சயம் வர்ற வரைக்கும் பயமாசை இருக்கத்தான் செய்யும் அபியாச பலம் அது வரைக்கும் என்ன பண்ணும் தோசை எட்டி குற்றங்களை பார்க்கணும் குற்றங்களை பார்த்தபோது அபியாசம் பண்ண பண்ணால் மித்தியாதிஷ்டம் வந்துடும் அஞ்சு இந்திரியங்கள் வழியா செல்லக்கூடிய சத்தபரிசுரரசங்கும் ஆகிய விஷயங்கள்லாம் குற்றங்கள் பார்க்கணும் குற்றம் இல்லாமல் பார்க்கவே இருந்து இருக்கிறது குற்றம் தான் பார்க்கணும் குற்றம் இல்லாத வசதி இல்லை குற்றம் உடையதே குற்றமே வடிவம் அதுக்கு அப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது நாளடைவில் அதில் உதாசீனம் அல்லது வெறுப்பு ஏற்பட்டு மித்தியாதிச்சம் உண்டாகும் ஆகவே துவசை தான் சொல்லப்படுது ஆரம்பம் அபியாசம் தான் இது மேதகு யசுர்வேதம் மிகவுமே பயத்தைச் சாற்றும் பயத்தை உண்டாக்குது என்று சொல்லப்படுது கர்மம் மாறி போகும்போது எப்படி ஆசைப்பட்ட வழக்குமா நம்ம சிந்திக்கிறது இல்லை என்ன ஏது நேற்று நமக்கு ஒத்தாசு பண்ணாங்க நண்பன் இன்றைக்கு பாரு செய்ய மாட்டேங்கிறான் பார்த்து அமற்றோம் அப்படின்னு துவை சொன்னாங்க நேற்று பிரார்த்தை மூலமாக அனுகூலம் பிறவாடி பிரார்த்தை இருந்தது பிரச்சனைச்சான் இன்றைக்கி இல்லை